தலைப்பு 101 சுத்த சன்மார்க்க சாதனம் பரோபகாரம் சத்விசாரம் பரோபகாரம் என்பது யாது தேகத்தாலும் கரணத்தாலும் இந்திரியத்தாலும் திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல் திரவியம் நேராத பட்சத்தில் திரிகரண சுத்தியாய் ஆன்மனேய சம்பந்தமான தயாவிசாரத்தோடு எல்லா ஜீவர்களினது வாட்டத்தை குறித்தும் பிரார்த்தித்தல் சத்விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது சிவானுபவமாகிய தேகத்திரயம் பெறுவதற்கு மேற்குறித்த இரண்டு மார்க்கம் தவிர வேறில்லை மேலும் தயவு என்பது இரண்டு வகைப்படும் யாவினில் கடவுள்தயை ஜீவதயை கடவுள்தயை என்பது இறந்த உயிரை எழுப்புதல் தாவரங்களுக்கு மழை பெய்வித்தல் மிருக பட்சி ஊர்வனவாதிகளுக்கு ஆகாரம் நியதியின்படி அருட்சக்தியால் ஊட்டி வைத்தல் சோமசூர்யாக்கினி பிரகாசங்களை கால தேச வண்ணம் பிரகாசஞ்செய்வித்தல் பக்குவிகளுக்கு அனுகிரகித்தல் அபக்குவிகளை செய்ய வேண்டிய அருள் நியதியின்படி தண்டனை செய்வித்து பக்குவம் வருவித்தல் ஜீவதையை என்பது தன் சக்தியின் உயிர்க்கு உபகரித்தல் அல்லது ஆன்மனேய சம்பந்தம் பற்றி தயாவடிவமாக இருத்தல் சிறு சுத்த சன்மார்க்க சாதனம் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை உதாரணம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லியது கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள்நெறி எனவே எனக்கு நீ உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் சன்மார்க்க சாதனம் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம் அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும் ஆதலால் காலந்தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன் அவனே ஆண்டவனும் ஆவான்